அவர்களுக்கு அவர்கள் அந்த செம்பில் தன் கையை நுழைத்து அந்த தண்ணீரை எடுத்து தன் முகத்தில் தடவி கொள்வார்கள் பின்பு அல்லாஹு மௌதி என்று கூறினார்கள் திருமிதி ஒன்பது ஏழு எட்டு துவாவின் பொரு இறைவனே மரணத்தின் வேதனைகளின் போதும் மரணத்தின் மயக்கத்தின் போதும் எனக்கு நீ உதவி செய்வாயாக